நபிசி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் முழு செய்வார்கள் என அனசலாக நீங்கள் எப்படி செய்வீர்கள் என அனசலியல்லாக அவர்களிடம் கேட்டேன் உழுவை முறிக்கும் செயல்கள் நிகழாமல் இருக்கும் போதெல்லாம் ஒரே உழுவே எங்களுக்கு போதுமானதாக இருந்தது என அனசழுதியாக அங்கு அவர்கள் கூறினார்கள்